அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் ஆகிய பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் இதுவரை இருபது அதிகாரங்களை ஆராய்ந்திருக்கிறோம் தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்க நழியாமை வினை தூய்மை வினை திட்பம் வினை செயல்வகை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் குற்றம் கெடிதல் இருநூறு குரட்பாக்கள் செயல் நலத்தின் கீழ் நாம் சிந்தித்திருக்கிறோம் இனி குறிப்பு அறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருளை திருவள்ளுவெருமானின் திருவருள் துணை கொண்டு ஆராய்ந்து அறிந்து கொள்ள முற்படுவோமாக குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரம் பொருட்பாளிலே அமைச்சியலிலே அமைந்திருக்கிறது இது அதிகார வரிசையில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக இருக்கிறது ஒருவனுடைய மனதை அதாவது உள்ள கருத்தை அவர் பேசுவதற்கு முன்னமேயே உரைப்பதற்கு முன்னமேயே அவரது உடலை அல்லது முகத்தை வைத்து பார்த்து உணர்ந்து கொள்ளும் ஆற்றலே குறிப்பறிதல் குறிப்பறிந்து செயல்படுபவரை சமஸ்கிருதத்திலே என்று சொல்லுவர் ஒருவருடைய சொல் அவருடைய தரத்தையும் ஒருவருடைய அணிகலன் அவருடைய வளத்தையும் ஒருவருடைய புன்னகை அவருடைய மனத்தையும் எடுத்துக்காட்டும் இதை குறிப்பறிபவரால் மட்டுமே எளிதாக அறிந்து கொள்ள முடியும் அடுத்தது காட்டும் முகம் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்ற புகழ்பெற்ற திருக்குறள் இந்த அதிகாரத்தில்தான் ஆறாவது குரட்பாவாக அமைந்திருக்கிறது இந்த அதிகாரம் அல்லது இந்த தலைப்பு மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்ற அதிகாரத்திற்கு அடுத்து அமைந்திருக்கிறது மன்னர் அல்லது தலைவர் விரும்புகின்ற செயலை அவர் சொல்லுவதற்கு முன்னமேயே மனத்தால் உணர்ந்து அறிந்து கொண்டு அதன்படி செயலாற்றுதல் குறிப்பறிதல் ஆகும் அமைச்சனிடத்தில் அமைந்திருக்க வேண்டிய ஒரு குணமாகும் அல்லது பண்பாகும் ஒரு தலைவன் தான் வாய் திறந்து கூறுவதற்கு முன்னமேயே குறிப்பறிந்து செயல்படுகின்றவனையே தனக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் ஆஞ்சநேயருடைய குறிப்பறிந்து செயல்படும் தன்மையை மிகவும் ஆச்சரியத்தோடு லக்ஷ்மணனிடம் தெரிவித்து சந்தோஷப்படுகிறார் ஸ்ரீராமர் இந்த அதிகாரத்தில் குறிப்பறிதலுடைய சிறப்பு குறிப்பறியும் திறன் இல்லாதவருடைய இழிவு அதாவது குறைபாடு குறிப்பறிவதற்கு சாதனமான கண்முகம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் உபதேசிக்கப்பட்டுள்ளன இனி திருவள்ளுவருடைய திருவருள் துணை கொண்டு இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை படித்து பொருள் அறிந்து கொள்வோம் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் இஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி தலைவன் கூறாமலேயே அவனுடைய குறிப்பறிந்து ஒழுகும் அமைச்சன் உலகிற்கே அணியாவான் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் தசரத சக்கரவர்த்தியின் அமைச்சர்களை பற்றி பின்வருமாறு கூறப்பட்டிருக்கிறது தியா குணைராசன் இக்ஷ்வாக்கோஸ்து மகாத்மன மந்திராச்சேங்கிதாச்ச நித்யம் பிரியஹிதேர்த் மிகுந்த இக்ஷ்வாக்குலத்தின் அமைச்சர்கள் சிறந்த குணநலன்கள் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் நன்கு மந்த்ராலோசனை சொல்பவர்களாகவும் குறிப்பறிந்து செயல்படுபவர்களாகவும் விளங்கி அரசருடைய நலனில் மகிழ்பவர்களாக இருந்தார்கள் பதவரை பார்க்கலாம் குறிப்பு அரசன் எண்ணிய செயலை கூறாமை அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலேயே நோக்கி அவன் முகத்தையும் கண்ணையும் தன் கண்களால் பார்த்து அறிவான் அறிந்து கொள்ளக்கூடிய அமைச்சன் எஞ்ஞான் என்றும் எப்பொழுதும் மாறா நீர் கடல் நீரால் சூழப்பட்டுள்ள வையக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அணி ஓர் விளங்குவான் அரசன் எண்ணிய செயலை அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலேயே அவன் முகத்தையும் கண்ணையும் தன் கண்களால் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய அமைச்சன் எப்பொழுதும் வற்றாத கடல் நீரால் சூழப்பட்டுள்ள இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஓர் அணிகலனாக விளங்குவான் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் இஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி அனைவருக்கும் மனமார்ந்த நல்